ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஹரிஓம் ஆத்ம வித்யா விலாசம் கடந்த பதினாறாவது பாடலிலே ஜடத்திலிருந்து சைத்தன்யத்தை எப்படி பிரித்து விசாரம் செய்ய வேண்டும் என்பதை சிஷ்யனுக்கு குரு உபதேசிப்பதாக பாடல் தொடங்கிற்று அந்த வகையிலே ஜடம் என்றால் என்ன சைத்தன்யம் என்றால் என்ன எது ஜடம் எது சைத்தன்யம் என்று விசாரணை செய்வதாக அந்த பாடல் அமைந்திருந்தது அடுத்தது பதினேழாவது பாடல் பிரத்ய்சிதிர்வ புரிதம் நவே ஜடத் குட்யாதிவ ஜடதாபியசவோ நித்தியோ நாபீந்திரியாணி கரணம் குத ஏவ சித்தியாத் குளகாதிவதிச்சாரட்சிதிவூரிதம் நவேஜ்வா குடியதிவ்ஜதாயசவோசு நாபீந்திரிணி சாகாதிவதி பிரவிச்சாரம் அதாவது இந்த பாடலிலே இந்த ஸ்தூல சரீரமானது சுவரை போன்ற ஒரு ஜடமாய் இருப்பதினாலே இது பிரத்யகாத்மாவாகாது என்று எடுத்துக் கூறுகின்றார் பிராணன்களும் அது போன்றே ஜடத்தன்மையினால் சித்தாக மாற முடியாது என்றும் மேலும் இந்த சரீரத்திலே கொடுக்கப்பட்ட இந்திரியங்களும் கூட மண்வெட்டி போன்ற ஒரு ஜடக்கருவிகள் தானே அதனால் அவையும் நிச்சயம் சித்தாக இருக்க முடியாது என்பது போன்று விசாரித்து பழக வேண்டும் என்று இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் பொதுவாக சரீரம் மனம் பிராணன் இந்திரியங்கள் எல்லாமே ஆத்மாவுக்கு வேறான ஜட பொருள்களாக இருப்பதினாலே அவைகள் சைத்தன்யம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த சரீரமும் ஒரு சாதாரண சுவரை போன்ற ஜடமாக இருக்கிறது என்று இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் மேலும் ஐந்து பிராணன்களும் ஜடமாய் இருப்பதால் அதுவும் சைத்தன்யம் அல்ல மற்றும் மனித சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்திரியங்களும் கூட கருவியாக இருப்பதால் அது எப்படி சைத்தன்யமாகும் மேலும் மண்வெட்டி முதலிய கருவிகள் எப்படி ஜடமோ அதைப்போலவே அவைகளும் ஜடம்தான் என்பதாக நீ நன்றாக விசாரணை செய்ஷியனை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்ததாக பதினெட்டாவது பாடல் திருஷ்யத்வதோண மனசே சிதித்வம் ீச்சிதி சார்ஜன்மவிசவ் சித்தம் சிதிசித்தம் திருஷ்யோனசிதிச்சரிமவதிசிதி சரிசிஜன்மவிசவ் சித்தம் ச துசியமசிதித் தியுசித்தயத்துவம் ஆத்மாவிற்கு வேறாக பார்க்கப்படும் பொருளாக இருக்கின்ற மனதிற்கும் சித்தாயிருக்கும் தன்மை கிடையாது அகங்காரமும் மாறுதலுக்கு உட்படுவதால் அதுவும் சித்தாகாது புத்திக்கும் தோன்றி அழியும் தன்மையுடையதால் அதுவும் அசித் என்று கூற வேண்டும் அதாவது அதுவும் ஜடமே தான் சித்தமும் தான் அதாவது பார்க்கப்படுகின்ற பொருள்தான் ஆகவே ஜடம் என்று மீண்டும் விசாரம் செய்ய வேண்டும் என்று இந்த பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடலிலே ஆத்மாவிற்கு வேறாக பார்க்கப்படுகின்ற எதுவாக இருப்பினும் எந்த பொருளாக இருப்பினும் அது அந்த கரணங்களிலே உள்ள மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற எதுவாக இருப்பினும் சித்தாயிருக்கும் தன்மை அவைகளுக்கு கிடையாது நான் என்கிற கர்த்தாவாகிற அகங்காரமும் பரிணாமத்தை இருப்பதால் அதாவது மாறுதலை அடைவதாக இருப்பதால் சைத்தன்யம் ஆகாது அகங்காரமும் அந்தக்கரண விருத்திரூப பரிணாமம் தானே மேலும் நல்ல தூக்கத்தில் இந்த அகங்காரமும் புத்தியும் இல்லாமல் போகின்றதல்லவா ஆகவே அகங்காரமும் மாற்றத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றது என்பதனால் நிச்சயாத்மீக புத்தியும் தோன்றி அழிவை அடைவதனால் அது சித்தாக இருக்க முடியாது அவைகளும் அசித்துத்தான் அதாவது ஜடம்தான் என்று எடுத்துக் கூறுகின்றார் சித்தமும் நம்மால் அறியப்படுவதால் அதுவும் ஜடம்தான் இவ்வாறு ஆத்மாவிற்கு வேறாக உள்ள பார்க்கப்படும் பொருளாய் இருக்கும் அனைத்துமே ஜடம் என்பதை நன்கு அறிந்து மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சிந்தித்துப்பார் பாடலின் வாயிலாக விசார முறையை எடுத்துக் கூறுகின்றார் மனசும் சித்தமும் ஒரே வர்க்கத்தைச் சேர்ந்ததால் அவை இரண்டிற்கும் அறியப்படுபவை என்ற காரணத்தை கூறி ஜடத்துவம் சொல்லப்பட்டது அகங்காரமும் புத்தியும் ஒரே வர்க்கத்தைச் சேர்ந்ததால் அவை இரண்டிற்கும் மாறுதல் அடைபவை என்ற காரணம் கூறி ஜடத்துவம் நிரூபிக்கப்பட்டது எதை எதையெல்லாம் நீ என்னிடம் பார்க்கிறாயோ அவையெல்லாம் ஜடம்தான் என்னிடம் பார்க்கப்படும் வஸ்து ஒன்று இருக்கிறது அது மாறுபாடு அடையவே அடையாது மற்றவை எல்லாம் மாறுதலுக்கு நிச்சயம் உட்படும் உன்னிடமும் அதே வஸ்து உள்ளது உண்மையாக எப்பொழுதும் நிலையாக உள்ள வான் அது ஒன்று இருப்பதால்தான் ஜடமாக இருக்கின்ற நீ என்னை பார்க்கின்றாய் என்று இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் அடுத்த பத்தொன்பதாவது பாடல் புத்வா சமஸ்தமபிதி தேகேந்திரிசாியமித்தையில சமஸ்தி திருஷ்யமஸ்வம் பிரத்திதிச்ச விதிப்பேகேந்திரிளாியம் சஞ்சித்தைய விபகதாக்கில சம்சயசன் இந்த பாடலிலே பார்ப்பவனுக்கு வேறாக பார்க்கப்படும் பொருள் எல்லாமே அசித் என்று உணர்ந்து கொள் என்கின்றார் அதாவது ஜடம் என்று அறிந்து கொள் என்கின்றார் உன் உள்ளே உறையும் பேரறிவை தனது ஸ்வரூபம் என அறிந்து தேகம் இந்திரியங்கள் முதலியவற்றிற்கெல்லாம் நான் வேறுபட்டவன் சாட்சி என்று உறுதியாய் எல்லா சந்தேகங்களும் நீங்கியவனாய் இடைவிடாமல் நன்கு சிந்திப்பாயாக என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பார்ப்பவனாகிய ஆத்மாவிற்கு வேறாக பார்க்கப்படுகிற எல்லாவற்றையும் அசித் வடிவம் என்று அறிந்து உனக்குள் உள்ள சிதாத்மாவை உனது உண்மையான ஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டு மற்ற கொள்கையை கொண்டவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதவனாக இருக்க வேண்டும் என்கின்றார் தேகம் இந்திரியம் முதலிய எல்லாவற்றிற்கும் நான் சாட்சி என்று எப்பொழுதும் சிந்தனை செய்தவாறு நான் கேவல சைத்தன்யம் மற்ற எல்லாமும் எனக்கு வேறாக அறியப்படுபவை ஆகவே ஜடம் என்று அடிக்கடி விசாரம் செய்ய வேண்டும் என்கின்றார் கேவல சைத்தன்யம் என்றால் தனித்த புனிதமான ஒரு விழிப்புணர்வு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஜடமான அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவைகளும் ஸ்வரூபமாகிய சிதாத்மாவின் கூடஸ்தனின் பிரதிபிம்பத்தை வாங்கிக் கொண்டு நான் என்ற சைதன்யம் போல் நினைத்து செயல்படுகின்றது அந்த நான் என்ற சித் சாயை அதாவது சித்தனுடைய அறிவினுடைய நிழலை வைத்து கொண்டுத்தான் அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்றவைகள் மற்ற பொருட்களை அறிகின்றது பிரத்யேக்தத்துவமான சித்தாத்மாவின் பிரதிபலிப்பை கொண்டு நான் என்று அகங்கரித்து சைத்தன்யம் போல் விளங்குவதால் அதை சிதாபாசன் என்று கூறப்படுகின்றது சிதாத்மாவாகிய கூடஸ்தனுக்கும் சிதாபாசனுக்கும் விசையி விஷயம் சம்பந்தம் இருப்பது போல தோன்றுகிறது அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற இரண்டும் சம்பந்தப்படுவது போல தோன்றுகின்றது ஆனால் உண்மையில் அவ்விதம் சம்பந்தம் கிடையாது ஏனெனில் கூடஸ்தைத்தன்யம் விசையி விசைய சம்பந்தத்திற்கு அப்பாற்பட்டது என்கின்றார் அதாவது ஆத்மா அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற இரண்டுக்கும் அப்பாற்பட்டது என்பதை எடுத்துக் கூறுகின்றார் இங்கே கூறப்படுகின்ற விசையி விசயம் சம்பந்தம் பிம்ப பிரதிபிம்ப சம்பந்தம் போன்றது என்பதையும் எடுத்துக் கூறுகின்றார் அதாவது ஆத்மாவிற்கும் ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்ற மனதிற்கும் தொடர்பு இருப்பது போல காணப்படுகின்றது ஆனால் உண்மையில் அவ்விதமான சம்பந்தம் எதுவும் கிடையாது என்று எத்து கூறுகின்றார் சர்வ விவகார அதீதமானது சிதாபாசனுக்கு சாட்சியாக இருப்பது கூடஸ்தன் எனப்படும் சிதாத்மா கூடஸ்தர் கேவல சைதன்யத்தினால்தான் சிதாபாசன் விளங்குகிறான் என்று கூறி இதை மேலும் விசாரிக்கலாம் என்கின்றார் இந்த விசாரத்தை ஒரு பானையின் மூலமாக விளக்க முற்படுகின்றார் ஒரு பானை ஒரு அறைக்குள் என்னால் அறியப்படாமல் இருக்கிறது நான் அறைக்குள் வந்து அந்த பானையை பார்த்ததும் இதுவரை என்னால் அறியப்படாமல் இருந்த பானை இப்பொழுது அறியப்பட்ட பானையாக ஆகிவிட்டது நான் அந்த பானையை தவிர வேறொன்றையும் அங்கு பார்ப்பதில்லை அறிவதில்லை நான் அறைக்குள் நுழைவதற்கு முன்பே குடமும் அங்கு வைக்கப்படுவதற்கும் முன்னதாகவே வேறொருவன் அந்த அறையில் இருந்து வருகிறான் அவன் அந்த பானை அங்கு அந்த அறைக்குள் இல்லாமல் இருந்ததையும் பின்னர் அங்கு வைக்கப்பட்டு என்னால் அறியப்படாமல் இருந்த பானையையும் முதலிலேயே பார்த்தான் பிறகு என்னையும் பார்த்தான் அந்த பானையை நான் அறிவதையும் பார்த்தான் அந்த வேறொருவன்தான் சாக்சி எனப்படுபவன் இந்த உதாரணத்தின் வாயிலாக சாக்ஷி இங்கு விளக்கப்படுகின்றது இங்கு அந்த பாணை விசயம் அதை அறியும் நான் விசையி அதாவது அறிகின்ற நான் அறிபவனாகவும் அந்த பானை அறியப்படும் பொருளாகவும் இங்கு கூறப்படுகிறது இந்த இரண்டையும் பானையை நான் பார்க்கும் கிரியையும் பார்த்த சாக்சி அந்த வேறொருவன் அதே தான் பிரத்யக் சைத்தன்யமாகிய சிதாத்மா சாக்சி எனப்படுகின்றது உதாரணமாக சொன்ன சாக்சிக்கு பார்க்கும் செயல் கிடையாது அதற்கு எந்த வியாபாரமும் இல்லை இந்த விஷயம் விசையி கிரியை ஆகிய இந்த மூன்றும் விளங்குவதற்கு காரணமாய் இருப்பதால் அந்த சைத்தன்யத்திற்கு சாட்சி என்று சாஸ்திரம் அழைக்கின்றது சிதாபாசன் விஷயத்தை மாத்திரம் பார்க்கும் சாட்சி சைத்தன்யமோ சிதாபாசன் விஷயம் சிதாபாசன் விஷயத்தை பார்க்கும் கிரியை ஆகிய மூன்றையுமே பார்க்கிறது அதனுடைய பார்வை நித்தியமாய் எப்பொழுதும் உள்ள தன்மை உள்ளதாய் இருக்கிறது அதனால் சிதாபாசன் இல்லையானாலும் விஷயம் இல்லையானாலும் சிதாபாசன் விஷயத்தை வியாபிக்காமல் இருந்தாலும் ஒரே மாதிரியாய் இந்த கூடஸ்தைத்தியம் விளங்கி கொண்டுதான் இருக்கும் இவ்விதம் நன்கு விசாரித்து அதை பிரித்து அதை ஸ்வரூபமாகவே அறிய வேண்டும் என்கிறார் தைத்திரியோபனிசத்தில் ஆனந்தவல்லியின் இறுதியில் ஸ்ரோத்ரியனும் அதாவது வேதத்தின் உட்பொருளை உணர்ந்தவனும் ஆசைவாய்பட்டு மடியாதவனும் ஆகிய பிரம்மஞானியின் எல்லையில்லா பரமானந்தத்தை கூறும் பிரகரணத்தில் ஆதிசங்கரர் தமது பாஸ்யத்தில் அவித்தியினால் ஏற்பட்ட விசயம் விசகி என்ற பிரிவு வித்தியையினால் அதாவது பிரம்மஞானத்தினால் நீங்கியதும் சுவாபாவிகமான அதாவது ஸ்வரூபமான பரிபூர்ணமாய் ஏக்கமாய் அத்வயமாய் ஆனந்தமாய் இருக்கின்றான் என்ற இந்த அர்த்தத்தை நன்கு விளக்க விரும்பி உபனிஷத் மேலும் கூறுகின்றது என்று எடுத்துக் கூறுகின்றார் அங்கு அந்த ஆனந்த ஸ்வரூபானந்த அனுபவத்தில் ஆனந்தம் ஆனந்தி அதாவது ஆனந்தத்தை அனுபவிப்பவன் என்ற பிரிவுகளெல்லாம் கிடையாது என்பதை விஸ்தாரமாக விளக்குகின்றார் அதாவது விரிவாக விளக்குகின்றார் கேவல சைத்தன்யத்தை அக்ஞானத்தினால் விசயமாகவும் விசையாகவும் அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள் என்று நாம் பிரித்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் அறிபவனாக உள்ள சைத்தன்யம் நித்திய திருக்ஸ்வரூபமாக உள்ள சைத்தன்யம் விசையி விஷயம் என்ற சம்பந்தம் ஏற்பட்டதால் மறைபட்டு விட்டது என்கின்றார் அது இல்லாத இடமே கிடையாது ஏன் நாம் நம்மை விஷயமாகவும் விசையாகவும் பிரித்து கொண்டோம் என்பதற்கு காரணம் சொல்ல முடியாது என்று கூறுகின்றார் அதாவது அறிபவனும் அறியப்படும் பொருளாகவும் நாம் பிரித்து வைத்து கொண்டு அலைவதற்கு காரணம் எதுவும் கூற முடியாது என்று கூறுகின்றார் இது உலக விவகாரத்தில் நாம் பார்க்கின்ற உண்மை காரணம் அது அறியாமையினால் ஏற்படுகிறது அந்த அவித்தியிலிருந்து இச்சை காமமும் ஏற்படுகின்றது அந்த இச்சையினால் நான் கர்த்தாவாக இருக்கிறேன் இதுதான் தன்னுடைய தற்போதுள்ள நிலை எப்பொழுது இந்த விசையி விசைய சம்பந்தம் நிற்குமோ அப்பொழுது தான் நாம் அத்வயனாக ஆனந்தகணனான நிலையை பெறுகின்றோம் என்று எடுத்துக் கூறுகின்றார் பொதுவாக சூரியன் நேரடியாக பஞ்சை கொளுத்தாது மேலும் சாதாரண கண்ணாடியை சூரியனுக்கு நேராக பிடித்து பஞ்சின் மீது காட்டினாலும் பஞ்சை கொளுத்த முடியாது ஆனால் அதே சூரிய வெளிச்சத்தை குவிக்கின்ற கண்ணாடியிலே வைத்து பஞ்சிடம் காட்டும் பொழுது அந்த பஞ்சு கொளுத்தப்படுகின்றது அதுபோலவே சத்வகுணத்திலிருந்து தோன்றிய அந்தக்கரணம் என்ற ஜடமான கண்ணாடி சூரியனை போன்ற ஆத்ம சைதன்யத்தின் சாயையை வாங்கி கொண்டு நான் என்ற விசையாக மாறி காரியங்களை செய்கின்றது அதாவது தன்னைத்தானே அறிபவனாக மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தை அறிய முயற்சிக்கின்றது சுத்த சைத்தன்யத்திற்கு சாட்சி என்று பெயரும் உள்ளது நான் எனப்படும் சிதாபாசனுக்கு விசையி என்று பெயர் அதாவது அறிபவன் என்று பெயர் சிதாபாசனான எனக்கும் மற்ற விஷயங்களுக்கும் விசையி விசயம் சம்பந்தம் உண்டு அதாவது மனமாகிய சிதாபாசனுக்கு அறிபவனாகவும் அறியப்படுகின்ற பொருள்களுக்கும் சம்பந்தம் உண்டு ஆனால் அந்த நான் என்ற அந்த சிதாபாசனுக்கும் அதற்கும் சாட்சியாக இருக்கும் சொரூபமாகிய கூடஸ்துத்தைதன்யத்திற்கும் விசையி விசைய சம்பந்தம் கிடையாது அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற சம்பந்தம் கிடையாது அந்த சிதாத்மா எப்பொழுதும் சாட்சியாக மட்டுமே இருப்பதால் நான் எனப்படும் சிதாபாசன் செயல்படவும் முடிகிறது இவ்வாறு இந்த பாடலிலே மனதை பற்றி மனதின் நான் என்ற அகங்கார வெளிப்பாட்டை பற்றி அறிபவன் அறியப்படும் பொருள் என்ற இரண்டுக்கும் உள்ள தொடர்பை எடுத்து விளக்கமாக கூறுகின்றான் அடுத்ததாக இருபதாவது பாடல் தேகாதிகம் ஜகத சடது ரூபம் மையத்விதீய நிஜபோத சதாதி ரூபே சந்திருஷ்யதே பிரம்மவ சாத்ககே நிரம்சே கந்தர்வ பத்தனமைவேத்தியனுபாவயத்வம் தேகாதிக்கம் ஜகதசட துக்கூப்பம் மையத் வித்தீய நிஜபோதசாதிபே சூசியதே ப்ரம்மவசாகணே நிரம்சே கந்தபத்தனமிவேத்தியணுபாவய ஃபம் இந்த பாடலிலே தேகம் முதலியவை முதற்கொண்டு ஜகத் அசத் அந்த்த ஜட துக்கூமேயாம் என்று எடுத்துருகின்றார் அதாவது சரீரத்திலே உள்ள இந்திரியங்கள் மனம் முதற் கொண்டு அனைத்துமே ஜட என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த ஜடத்தின் உண்மை சுபாவம் துக்க என்கின்றார் அத்விதீயமான அதாவது இரண்டற்ற சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாகிய என்னிடத்திலே பிரம்மையின் காரணமாகத்தான் அதாவது மதி மயக்கத்தினால்தான் நிரம்சமான ஆகாசத்திலே கந்தர்வ நகரம் தோன்றுவது போன்று அதாவது ஒன்றும் இல்லாத வெட்ட பிரபஞ்சத்திலே ஒரு மாயையினால் ஒரு கந்தர்வ நகரம் உண்டாகி காட்சிப்படுவது போல நாம் இந்த ஜட கண்டு மயங்கி கொண்டிருக்கின்றோம் ஆகவே நான் இந்த ஜட பொருளாகிய ஜகத்திற்கும் சரீரத்துக்கும் அப்பாற்பட்ட அத்விதமான சச்சித்தானந்த ஸ்வரூபம் என்று மீண்டும் மீண்டும் அனுசந்தானம் செய்வாயாக என்று எடுத்துக் கூறுகின்றார் அதாவது தன்னை அந்த பூரண சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாகவே பாவிப்பாயாக என்று கூறுகிறார் இதுவரை நமது தேகத்தினுள் உள்ள இந்திரியம் முதலியவற்றிற்கு நான் சாட்சி என்று சொன்னார் தேகம் முதற்கொண்டு மற்ற எல்லாமும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் முழுவதும் ஆகும் அல்லவா ஆகவே இனி ஜகத்தை பற்றி கூறுகிறார் இந்த தேகம் முதலியவற்றிற்குத்தானே நீ சாட்சி ஜகத் என்று ஒன்று இருக்கிறதே என்று கேள்வி எழுகிறது அல்லவா இந்த பாடலிலே பதிலளிக்கின்றார் முதலில் பஞ்ச கோஷங்களை கூறி தொம்பத அர்த்தம் விளக்கப்பட்டது அடுத்து ஜகத் விசாரிக்கப்படுகிறது இந்த ஜகத் எல்லாம் அசத் அதாவது ஜட துக்க ரூபம் ஆனால் நான் யார் எனது ஸ்வரூபம் எத்தகையது அதற்கு நேர்விரோதமான அத்விதீயமான கேவல சைத்தன்யம் அசங்கமான சித்வடிவம் சத்தா மாத்திரம் ஆனந்த இந்த அசத் ஜட துக்குரூபமான முழுவதும் என்னிடத்தில் பிரம்மையினால் அதாவது மதிமயக்கத்தினால் தான் தென்படுகின்றது எப்படி வெளிச்சம் சரியாக இல்லாததன் காரணமாக பிரம்மையினால் கயிற்றில் பாம்பு தோற்றமளிக்கிறதோ அதுபோலவே அஜ்ஞானமாகிய இருட்டினால் இந்த ஜகத் தோன்றுகின்றது அதாவது இந்த உலகம் தெரிகின்றது என்கின்றார் எந்த அம்சமும் இல்லாத ஆகாசத்திலே கந்தர்வ நகரம் எப்படி நன்கு தோன்றுகிறதோ அதைப்போலவே நிரம்சமான சைத்தன்யத்தில் இந்த ஜகத் ரூபம் இவை கேவல அத்விதீய தத்துவமான என்னிடத்தில் வெறும் தோற்றம் என்று அடிக்கடி தொடர்ந்து அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் அதாவது பாவனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்றார் உண்மையில் இருக்க முடியாததான ஜகத் தோற்றத்தை நாம் இப்பொழுது அனுபவித்துக்கொண்டிருக்கிறோம் என்பதாக இந்த பாடல் விளக்கப்படுகின்றது இனி அடுத்ததாக இருபத்தி ஒன்றாம்பாடல்பா தியவிபாசாயித் சங்கிரமாத் கடபடாத்யவாசி ஆக்மீட்டமித்தையம் யா சித்மிதி மேயவிசய எத் சங்கிரமாத் கடபடாத்யவ பாசிகாதி ஆ பிரக் மகீட்ட மகமித்யவ பாசமானா யா சைவ சம்விதி சிந்தைய சந்ததம் துவம் இந்த பாடலிலே மேலும் சைத்தன்யத்தின் பெருமையை விளக்குகின்றார் அதாவது எந்த சைத்தன்யத்தின் பிரகாசம் நீ என்று அறியப்படும் பொருளை விளங்குமாறு செய்கிறதோ புத்தி எதனுடைய சேர்க்கையினால் குடம் மற்றும் ஆடை முதலியவற்றை அறிகிறதோ மேலும் எது நான்முக பிரம்மா முதல் எறும்பு வரை அதாவது எல்லா ஜீவர்களிலும் நான் என்று ஸ்புரிக்கிறதோ அதாவது பிரகாசிக்கிறதோ அந்த சம்வித் என்ற பேர் அறிவே நான் என்று எப்பொழுதும் சிந்தனை செய்தவாறு இருப்பாயாக என்று இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் இதுவரை விஷயமாகிற எல்லா தோற்றங்களையும் உண்மையில் இல்லை அவை மெய்ப்பொருள் இல்லை என்று தள்ளிவிட்டோம் இனி நமது உண்மையான ஸ்வரூபத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நமது உண்மையான ஸ்வரூபம் சச்சித் ஆனந்தம் என்று சொல்லப்பட்டதல்லவா அதை பற்றி மேலும் விவரித்து கூறுகிறார் நம் ஸ்வரூபம் சுத்த அறிவு அதாவது சித் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஒரு வைடூரியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வைடூரியத்தின் ஒளி பிரகாசமும் வைடூரியமும் ஒன்றுதான் அந்த ஒளியும் வைடூரியமும் வேறு வேறு அல்ல அவ்வாறே ஆத்ம சைதன்யத்தின் சுயம்பிரகாசமும் சைத்தன்யமும் வேறு வேறு அல்ல என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் அப்படி சைதன்யத்தின் பிரகாசம் வேறு என்று சொன்னால் அது ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத மதமாக மாறிவிடும் என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் துவைதம் அங்கே உண்டாகிவிடும் என்பதனால் அந்த இருமைகளுக்குள் இறங்கி சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று சிஷியனுக்கு தெளிவுபடுத்துகின்றார் வைடூரியம் வேறு அதன் குணமாகிய பிரகாசம் வேறு என்பது அவர்களது கொள்கை ஆனால் அத்வைதிகளோ அந்த வைடூரியத்தின் ஸ்வரூபமும் பிரகாசமும் ஒன்றே என்று தான் கூறுகின்றார்கள் அந்த வகையிலே ஆத்மாவும் ஆத்மாவிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசமும் வேறு வேறு அல்ல என்பதை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றார் மேலும் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியர்களுக்கு அதாவது விசிஷ்டாத்வைதிகளுக்கு சச்சித் ஆனந்தம் என்பது பிரம்மத்தின் குணம் என்பது கொள்கை நாம் பிரம்மத்தின் ஸ்வரூபமே சர்ச்சித் ஆனந்தம் என்கிறோம் அத்வைதத்தின் வித்தியாசத்தையும் இங்கு விளக்குகின்றார் ஸ்வம் அதாவது நீ என்ற பதத்தினால் குறிக்கப்பட்ட எந்த ஒரு அறிவு பிரகாசமும் பார்க்கப்படும் விஷயங்களை எல்லாம் விளங்கும்படி செய்கின்றதோ அது எதனுடன் சம்பந்தப்பட்டதனால் எதனுடைய சேர்க்கையினால் நமக்குள் உள்ள இந்த ஜடமான புத்தி மனம் போன்றவைகள் பிரகாசிக்கின்றதோ அந்த வகையில் வகையிலே வெளியிலுள்ள பானை துணி முதலிய பொருட்களை அறிகின்றதோ அது எந்த ஒன்று இருப்பதால் அறிய முடிகின்றதோ அதைத்தான் பிரம்மா முதல் எறும்பு வரை உள்ள ஜடசரீரங்களில் நான் நான் என்று ஸ்புருத்திக்கொண்டே இருக்கின்றது என்று இங்கு விளக்குகின்றார் இவ்வாறு அறிபவன் இருப்பதனால்தான் அறியப்படுகின்ற பொருளை அறிய முடிகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கமளிக்கின்றார் அந்த வகையிலே ஒரே சைத்தன்யம் பார்க்கின்றவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் பார்வையாகவும் ஆகிய மூன்று விதமாக விளங்கி இவ்வாறு வெளிப்படுகின்றது என்று விளக்கம் கொடுக்கின்றார் அதாவது அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்று மூன்று விதங்களிலே இந்த சைத்தன்யம் வெளிப்படுகின்றது என்று விளக்குகின்றார் அத்தகைய பேரறிவான பூரண பொருளான சைத்தன்யமே நான் என்று எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு சிஷியனுக்கு சுட்டி காட்டுகின்றார் அதுவே இந்த அழகான ஸ்லோகத்தின் அர்த்தம் மேலும் முதல் வரியில் நீ நீ என்று வெளிப்பதார்த்தங்கள் விளங்குவதற்கு காரணம் இந்த சம்வித் என்ற பேரறிவே காரணம் என்கின்றார் மூன்றாம் வரியிலே நான் நான் என்று தான் விளங்குவதற்கு காரணம் அதே சம்வித் தான் என்று விளக்கம் கொடுக்கின்றார் அந்த சைத்தன்யம் ஒன்று இருப்பதால் இந்த மூன்று காரியங்கள் நடைபெறுகின்றன எந்த மூன்று காரியங்கள் என்று கேட்டீர்களேயானால் முதலாவதாக உலக பதார்த்தங்களையெல்லாம் இது இது என்று விளங்கும்படி செய்கின்றது இரண்டாவதாக ஜடமான புத்தியானது சைத்தன்யம் போல மற்ற ஜட அறியக்கூடிய சக்தியை பெறுகின்றது மூன்றாவதாக எல்லோருக்குள்ளும் நான் நான் என்று ஸ்புரிக்குமாறு செய்கின்றது இவ்வாறு இந்த சைத்தன்யம் பேரறிவு தான் உன்னுடைய உண்மை ஸ்வரூபம் என்று அறிந்து கொள் என்கின்றார் மேலும் பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலே இந்த சரீரம் முதலியவைகளுக்கு நான் சாட்சி என்று கூறினார் அப்படியானால் இந்த சரீராதிகள் தோன்றும் உலகமெல்லாம் உண்மையில் இருக்கின்றனவா சந்தேகம் வருகின்றது ஆகவே இருபதாவது ஸ்லோகத்தில் இந்த காணப்படும் விஷயங்கள் எல்லாம் என்னிடத்தில் தோற்றமே தவிர தனியாக அவை உண்மையில் இல்லை சுத்த சைதன்யமான என்னிடத்தில் ஜடமானவை இருக்க முடியுமா ஆகையால் அவை வாஸ்தவமாக இல்லை வெறும் தோற்றம்தான் அவை என்னிடம் தோன்றுவதால் எனக்கு நஷ்டம் ஒன்றுமில்லை என்று விளக்குகிறார் அடுத்து இந்த ஸ்லோகத்தில் எனது உண்மை ஸ்வரூபம் சுத்த சைத்தன்யம் இந்த சைத்தன்யமாக நான் இருப்பதனால்தான் இந்த தோற்றமாகிய ஜகத்தும் விளங்குகிறது என்று கூறுகிறார் இனி அடுத்து இருபத்தி இரண்டாவது பாடலிலிருந்து மற்ற பாடல்களை அடுத்த வகுப்பிலே காணலாம் நன்றி ஓம் தத் சத்